விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹ வேதவியாசர் பிரம்ம நிதியாக கொண்டாடப்படுபவர் பிரம்மத்தையே தன் திருவுள்ளத்தில் தேக்கி வைத்திருப்பவர் நாம் வியாசரை நம் உள்ளத்தில் கொண்டு அவர் திருவடிகளை பற்றினோமானால் பிரம்மம் நமக்கு எளிதாக கிட்டுகிறது அப்படிப்பட்ட வியாசர் சொன்னத்தை எதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அடியனுக்கும் வியாசரை இப்போதே நமஸ்கரிக்க வேணும் ஆசை உண்டு ஆனால் அவர் இப்போதில்லை எப்போதோ தாபர் யுகத்தில் இருந்தார் இதபோல் பல சான்றோர்கள் நம்மிடையே வாழ்ந்திருந்து இன்றவர்கள் இல்லாமல் போனார்கள் ஆனாலும் அவர்கள் இந்த உடலோடே இல்லாமல் போயிருந்தாலும் அவர்கள் எழுத்துக்கள் மூலமாகத்தான் நம்மிடையே வாழ்கிறார்கள் அத போல வேதவியாசர் ரொம்ப ஆச்சரியமாக பல நூல்களை எழுதி வைத்தார் அதில் ஒன்று மகாபாரதம் மகாபாரதத்தில் எத்தனையோ தர்ம உபதேசங்கள் அதில் ஒன்று விதுர நீதி விதர் சொன்னது எத்தனையோ நீதிகள் அதில் ஒன்று மூடர்கள் முட்டாள்களுக்குரிய இலக்கணம் நாம் இப்போது அதைத்தான் பார்த்து வருகிறோம் அடுத்தடையாளம் காண்போம் அமித்ரம் குருத்தே மித்ரம் மித்ரம் கர்மச ஆரபே துஷ்டம் தமாகசம் இவனை மௌத்தியம் உள்ளவனாய் முட்டாள்தன்மை உள்ளவனாய் கண்டுகொள்வீர் யார் அவர் அமித்திரம் குருத்தே மித்திரம் நண்பனாக தகுதி இல்லாதவன் நட்பு நிலக்கணமே தெரியாதவன் அப்படி இருப்பவனை யார் நண்பனாக்கிக் கொள்ளுகிறாரோ அமித்திரம் குருத்தே மித்திரம் அவன் முட்டாள் அப்ப நான் இவருக்கு நண்பனார்த்து இலக்கணமே இல்லை யோகியதை இல்ல அருகதையே இல்லை அந்த தகுதி இல்லாதவன நான் மித்திரன் ஆக்கூட்டா எனக்காறு உண்மையில் மித்திரன் அல்லவோ நண்பன் அல்லனோ அவனை நண்பனாக நினைக்கிறேன் என்னால் நான் அடுத்து மித்திரிச்ச நம்முடைய உண்மையான நண்பனுக்கு தொல்லை கொடுத்து அவருக்கு தொந்தரவு கொடுத்து ஓட்டுவிட்டு நண்பன் அல்லாத நினைத்தாலும் நண்பன் அல்லன் என்று தவறாக புரிந்து அவனுக்கு துன்பத்தை விளைவித்தாலும் ரெண்டடத்திலே நஷ்டமடைய போது நான் தான் நான்தான் அடுத்து கர்மத்தை தொடங்குகிறோம் ஆனால் நல்லெண்ணத்தோடு அல்லாமல் நல்ல முடிவுக்காக அல்லாமல் தீய முடிவுக்காக நம் செயல்களை தொடங்கினால் நான் தான் முட்டாள் பல பேர் தீமையை குறித்து செயல்பட புரிவார்கள் இவர்களை போறேன் இந்த குடும்பத்தை நாசம் பண்ணிடணும் இவர்களை ஆள வச்சு அடிச்சுடணும் இவர்களை பற்றி புறம் கூற வேண்டும் அதனால் அந்த குடும்பமே நசித்து விட வேண்டும் பெரிய திட்டமிட்டு அந்த குடும்பத்தை கொடுக்கற போறேன் இதெல்லாம் ரொம்ப நன்னா இருக்காத்தல் ஆனா துவக்கத்தில் நல்லா இருக்கும் இப்படி யார் திட்டம் போடுறானோ அவன் சரியான முட்டாகிறார் வியாசர் இதுவரை சொல்லுவது வியாசர் எழுதி வைத்தது எப்படி சுவாமி அப்படித்தானே லோகத்துல பல பேர் இருக்கிறார்கள்னால் கொஞ்சம் பொறுமை வேண்டும் நிதானம் இழுக்க கூடாது இவர்கள் எல்லாம் முதல் கொஞ்ச நாள் நன்னார்காக இருக்குமே தவிர தன்னிடையே தர்மத்தை எதிர்த்து யாரையும் பெருமான் அப்படியே நடக்க விடுறதே இல்லை கொஞ்சம் நீண்ட கையில் கொடுத்தார் லாங் ரோப் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லலையா அதை தர்மத்தை எதிர்த்து பெருமான ரொம்ப தூரம் விடுவார் ஆனா அவர்கள் ரொம்ப தாண்டார் இனி எல்லை மீறுவது கூடாது மீறினால் சமுதாயத்து காபத்து, என்று வரும்போது பெருமான் அவசியம் தடுக்கிறார் அது தன்னடைய தடுக்கும் இந்த உலகத்திலே ஈகோலாஜிக்கல் பேலன்ஸ் இருக்கு பாருங்க எவ்வளவு பகவான் அதை ஏற்படுத்தி வச்சிருக்காரு தெரியுமா ஒரு நிலத்துல நிறைய எலி இருக்கும் ஓந்த எலிகள்லாம் இல்லாட்டா தானியத்தை எல்லாம் காப்பாத்திருவேன்னு சொன்னா தானியமே அழிஞ்சு போடுற அளவுக்கு எலிய பெருக மாட்டார் அதுக்கு வந்து பக்கத்திலேயே நிலத்துல பாம்பு இருக்கும் எளிய சாப்பிடும் பாம்புகளாக வளர்ந்து போயிட்டா நம்மளை கடிச்சு நமக்கு எல்லாம் பிராணும் போதுமே கூடவே கீரி பிள்ளையை வளர்க்குறார் அப்ப கீரியும் இருக்கும் இதுதான் பேலன்ஸ் உலகம் முழுக்க அந்த சிருஷ்டியில ஒரு பேலன்ஸ் இருக்கு பாருங்க அதே போல தாராளமா அதர்மம் வளராப்புல தோணும் அதை பேலன்ஸ் பண்ணி தான் பெருமாள் வைத்திருக்கிறார் அதற்கு வேண்டிய தர்மத்துக்கு எங்கெங்க செக் பாயிண்ட்ஸ் வேணுமோ அதர்மம் வளராமல் இருக்கிறதுக்கு எங்கெங்க செக் பாயிண்ட் வேணுமோ அனைத்தையும் பிரம்மம் வைத்திருப்பார் அதை நாம அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்க வேண்டும் நண்பனுக்கு அடையாளம் என்னன்னு சொல்றார் யார நண்பனாக வைத்துக் கொள்ளனும் நான் அப்பதான் முட்டாளில் யார நண்பனாக வச்சுக்கூடாது அப்பதான் நான் முட்டாளில்லை யாருனில் அமித்ரம் குருத்தே மித்ரம் இவன் நண்பனாவதற்கு தகுதி இல்லாதவன் நண்பன் நண்பன் மித்ரன் சொல்லுகிறோமே இலக்கணம் யாது மிதாத் திராயித்ர மிதாத் ஆபத்திலிருந்து கஷ்டத்தில் இருந்து திராயத்தே காப்பாற்றுபவன் நம்ம யார் ஒருத்தன் ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறானோ அவன் தான் நித்திரன் நமக்கு யார் ஆபத்தை விளைவிக்கிறானோ அவன் கண்டிப்பா நண்பன் அல்ல நம்ம ஆபத்திலிருந்து காப்பாற்றணும் நமக்கு எப்ப இடுக்கன் ஏற்பட்டாலும் துன்பம் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் ஓடி வந்து ரட்சிக்க வேண்டும் உடுக்க இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு நம்ம இடுப்பில் இருக்கிற துணி நடுவருதுன்னு வச்சுக்கோ உடனே நம்ம கை நம்ம அனுமதி கேட்குமா நான் போய் அந்த துணியம் இழுத்து பிடிக்கலான்னு இருக்கேன் உங்களுக்கு ஆக்ஷன் இல்லையே நான் இழுத்து பிடிக்கலாமா இல்ல விட்டுமா அப்படின்னு கை கேக்குமா நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி போற சொல்லியும் உண்மையில அந்த கை நம்மளை கேட்டுதான் நாம ஆணையிடாம கையாலே சுதந்திரமாக செயல்பட்டு விட முடியாது ஆனா கண்மைக்கிற போதுக்குள்ள போற சொல்யூர் அதப்போது ஒரு நண்பன் எனக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை நன்கு தெரிந்து வைத்துக் எனக்கு எது நன்மை எது தீமைன்னு புரிந்து வைத்துக்கொண்டும் என்னை காப்பாற்றுவதனாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறவன் தான் நண்பன் அதை விட்டு விட்டு நமக்கு துரோகம் பண்றவரோ அல்லது என் நன்மேல யாருக்கு விருத்தம் கிடையாதோ அப்படி இருக்கிறவன் கூடாது அமித்ரம் குருதே மித்ரன் இப்ப ஒரு சந்தேக எதற்காக ராமன் சுக்ரீவனை நண்பனாக்கி கொண்டான் அவன்கிட்ட பலமே இல்லை அவனே ரிஷமூக பருவத்தத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அவனால தன்னையே காப்பாற்றிக்க முடியல அப்படி இருக்கிற சரி ராமனையா காப்பாற்றப் போகிறார் வாலியை அன்னோ தோழன்னு கொண்டாடி அவன் சொன்னா ராவணன் பயந்திருந்து சீத்தையை கொண்டு வந்தே விட்டு இருக்கலாம் அப்படி இருக்கே வாலியை பற்றி கொள்ளாமல் ஏன் சுக்ரீவன் கைப்பிடித்தார் வாலி அகங்காரம் பிடித்தவன் நன்மை மட்டும் விரும்புவன் அல்லன் தீமைய விரும்புபவன் மேலும் எப்ப கூட பிறந்த தம்பியே ஓட ஓட விரட்டி இருக்கிறானோ அவன் நல்லான் அல்லன் மற்றொன்று மாற்றானுடைய மனைவியே ராவணன் கவர்ந்து போயிருக்கிறான் அதே போல் வாலியன் தன் தம்பி மனைவியே கவர்ந்து போயிருக்கிறான் இப்ப வாலி தம்பி மனைவியை தூக்கி போறதுங்கிறது தப்பு தப்புத்தான் ராவணன் தன் ராமனுடைய மனைவியை தூக்கி போனதுங்கிறது தப்பு தப்புத்தான் ராவணன் எத்தனை பெரிய வீரனா இருக்கலாம் சாஸ்திர மத்தனையும் தடிச்சவனா இருக்கலாம் படிச்சதுக்காகவோ வீரன் இருக்கிறதுக்காகவோ பல பேர் என்ன தெரியுமா பேச முற்படலாம் அவங்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை பாருங்களே சுவாமி அப்படின்னா ஒருத்தர் நல்ல பலசாலியா இருக்கார் ஒருத்தர் நல்ல பாடகரா இருக்கார் ஒருத்தர் நல்ல ஓட்டப்பம்பைய வீரரா இருக்கார் நீச்சல் வீரரா இருக்கார் விரோதமா இருக்கிற குற்றத்தையும் பார்க்க கூடாதுன்னு பொருளே அல்ல தர்மத்துக்கு விரோதமா இருக்கிற குற்றத்தையும் கண்டு காணாம உட்படும் அது பொருள் அல்ல அவர்கிட்ட இருக்கிற நன்மை எடுத்துங்கோ ஏதோ கொஞ்சம் கோவப்படுவாரா ஏதோ கொஞ்சம் அப்படி நமக்குன்னு இன்னும் கொஞ்சம் நாலு காசு வேணும்னு கேப்பாரா அவர் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு பிடிக்குமா ஒரு சமாதிரி போறா இருப்போம் பெருசா விட்டு விட்டு மாற்றானுடைய கலந்து கொண்டு வந்தார் ஆனாலும் அவர் எப்போ சரந்த சங்கீத வித்வானோ ஓஹோன்னு குண வாசிப்பாரோ கைலாசத்தையே பெயர்த்தெடுக்க கூடிய சக்தி படைத்தவரோ ஆகையால் அவரை கொண்டாட வேணும்னு சொன்னால் அப்ப தர்மத்துக்கு புறம்பா போறோம் அடிப்படை தர்மமே தெரியலேன்னு அர்த்தம் நினைப்பா அதை பத்தி நம்ம பேசிய பிரயோஜனம் கிடையாது ராவணனாக இருக்கட்டும் அதே வாலியாக இருக்கட்டும் இருவருமே மாற்றானுடைய மனைவியை கவர்ந்தவர்கள் அது தர்மத்தின்படி பெரும் பிழை அதனாலதான் ராமன் பார்த்தார் இப்போ ராவணனுக்கு வாலி நண்பனா இருக்கான் அவன் குணம்தான் இவனிடத்துல இருக்கும் மேலும் அவனும் மாற்றான் மனைவி கவர்ந்தான் இவனும் கவர்ந்தான் அதனால அவனோட நம்ம தோழமை கொள்ளுவதே கூடாது எப்ப எண்ணத்தோட மாற்றான் மனைவி சுக்கிரீவனுடைய அதுவும் தம்பி பண்பெண்டாட்டி தம்பியனுடைய மனைவியை கவர்ந்து வைத்தானோ நிச்சயமா அவனோட தோழமை கூடாது அவன் இழந்து விட்டான் அவனோடு தோழமை கூடாது அப்ப அமித்திரனை மித்திரனாக எடுத்து முட்டாள் ராமன் முட்டாளா இருக்கிறதுக்கு தயாரா இல்ல அதனாலதான் விட்டுட்டார் கண்ணன் விஷயத்துக்கு வருவோம் விஷ்ம துரோணாவதிக்ரம்ய மான்சைவ மதுசூதன வருகிறார்ீஷ்மனு இந்த விதனுடைய குடிசைக்கு தான் வந்தார் நம்ம இப்ப விதுர நீதி விதுரை நீத்தின்னு பாக்குறமே அந்த விதுரன் குடிசைக்கு வந்தார் இத கண்ட துரியோதனனுக்கு கோபம் தலைக்கு மேல வந்துடுச்சு அவன் கூப்பிட்டு கண்ணன் இடத்துல கோவிச்சுக்கிறான் துரோணாவ சிக் கிரமிய தெரிக்கிறார் பாண்டவான் விசைராஜன் நான் உங்களுக்கு வரல ஏன் தெரியுமோ உண்டை வீட்டுக்கு ரெண்டாக பண்ணக்கூடாது இன்னைக்கு வந்து உங்ககிட்ட சாப்பிட்டு நாளைக்கே உன்னோட சண்டை போடுறதுங்கிறது என்னால் ஏலாது அது சந்திர சூரியால் இருக்கிற வரைக்கும் என் பெயர்ல பழி வரும் நான் ஏத்துக்கிறதா இல்லாத நீ வந்திருக்கலாமே எனக்கு உனக்கு ஒண்ணு சண்டை இல்லையே துரியோதனன் நீ பாண்டவர்களை எதிர்த்தா அல்லவா என்னை கண்ணன் சொல்லிக்கிறேன் நீ பாண்டவர்களை பனைமை பாராட்டுகிறாய் அவர்களை படைவர்கள நினைக்கிறாய் துரியோதனன் அதுக்கு சமாதானம் சொன்னான் அது பங்காளி சண்டை பாண்டவர்களை நான் எதிர்த்தால் உனக்கு என்ன வந்தது உனக்கு எனக்கு சண்டை இல்லையே என்று துரியோதனன் கேட்டான் கண்ணன் சொல்றார் மம பிராணாகி பாண்டவாக எனக்கு உயிர் போன்றவர்கள் பாண்டவர்கள் கிருஷ்ணாச்சிரயாகா கிருஷ்ணபலாகா கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக கண்ணனையே ஆசிரியத்தும் கண்ணனே தலைவன் கண்ணனே தான் நமக்கு ரஷகன் இந்த உயர்ந்த பண்பாட்டில் இருப்பவர்கள் தான் பாண்டவர்கள் மம பிராணாகி பாண்டவாக என் உயிரைப் போன்றவர்கள் பாண்டவர்கள் ஆகையால் நீ அவர்களை நான் பொறுக்க மாட்டேன் உன்னை நான் நண்பன் என்னும் கொல்ல மாட்டேன் அது கொள்ள முடியாது என்னைக்கும் பாண்டவர்கள் தான் நண்பர்கள் அவர்கள் தான் உறவினர்கள் உனக்கெனக்கும் கூட உறவு இருக்கலாம் ஆனால் நல்லவர்கள் அவர்கள் என்ன நம்பியிருக்கிறவர் அவர்கள் அவர்களை விட்டே கொடுக்க மாட்டேன் உன்னோட நட்பு பாராட்ட மாட்டேன் ரொம்ப தெழுவா கண்ணன் சொல்லியிருக்கார் அப்ப வாலியை விடுத்து சுக்ரீவனுடைய தோழமை கொண்டான் இராமன் அதே பாண்டவர்களையே நண்பர்களாக கொண்டு துரியோதனனை எதிர்த்து நின்றான் கண்ணன் ஏனெனில் இவர்கள் நண்பர்கள் அல்லர்கள் உண்மையான நண்பர்களாக யார் இல்லையோ அவர்களோட தோழமை கொள்ள கூடாது அமித்திரம் குரு தேமித்திரம் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவா நம்மள குறைந்து பேசுவா அப்படி ரூபம் போட்டு உங்களாட்ட ஆறுக்கான பேச வருவா பெண்கள் தனியா இருந்தாலும் வருவா ஒரு குடும்பம் இருந்தா ஏதான சண்டை சச்சரவு இருக்கட்டும் போறது கணவனுக்கு மனைவிக்கு சண்டை இருக்கலாம் மனைவி கணவனுக்கு குழந்தைகளோட சண்டை இருக்கலாம் என்னவென்னா இருக்கலாம் ஆனா இத சாதகமா பயன்படுத்தி வேற யாரானு நம்ம வீட்டுக்குள்ள நுழைய அது நம்ம உறவுக்காரர்களா இருக்கலாம் அலுவலகத்துல வேலை பாக்குறவர்களா இருக்கலாம் இல்ல நம்ம பக்கத்து விட்டு எழுத்து விடா இருக்கலாம் அவளுக்கு இப்படி அரசா நமக்குள்ள என்ன சண்டை இருக்குங்கறத தெரிஞ்சுக்கிடும் இந்த சண்டைய அவ பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கவே கூடாது ஏன்னா நல்ல எண்ணத்தோட வரலான்னு தெரியாது சாமி ஒருவேளை நல்லவனாவே இருந்தா நாம எல்லாரையும் சந்தேகப்படணும்னா நான் சந்தேகப்பட்டு என்ன பண்ணிடும்னு இப்ப சொல்லவே வரல அவர்கள் நல்லவர்களா எந்த எண்ணம் படைத்தவர்கள் தெரியாத வரை நாம நெருக்கத்தில் அனுமதிக்கவே கூடாது ஏன்னா கொஞ்சம் வீக் மூமெண்ட் இருக்கும் அந்த வீக்கா இருக்கிற சமயத்துக்கு அடலான்னு தோணும் சொல்லிக்கலான்னு தோணும் ஏதோ சாந்திக்கிறதுக்கு ஒரு தோல் கிடைக்கிறாப்புல தோணும் எல்லா தோள்களும் ராமனுடைய தோள்கள் ஆகாது எந்த தோளும் கண்ணனுடைய திருவடிகள் ஆகாது என்னைக்கும் கண்ணனு ராமனு தான் நம்மளை ரசிக்க தவிர பகவானுடைய தோல் தான் ரிலையபிள் தோல் அதை தவிர வேற எந்த தோளா இருந்தாலும் அது நிச்சயமா அன்றலை அபல் நான் என்ன சொல்றேன் இப்போ ஓ மனைவி தோளாகாதான் கணவன் தோளாகாதான் ஏற்ற தோள்களை பத்தி இப்ப சொல்லவே இல்லை அதை தவிர கணவன் மனைவி தோலையும் தாண்டி என்னைக்கும் கண்ணனுடைய தாள்கள் தானே நமக்கு ராமனுடைய தாள் தானே நமக்கு உறுதுணையாக இருக்கும் பல பேர் கணவன் இல்லாமல் இருக்கலாம் பல பேருக்கு மனைவி இல்லாமல் இருக்கலாம் அவள் எல்லாம் எந்த தோலை ஒரே தாள் பகவானுடைய திருவடிகள் தான் நமக்கு கிட்டும் அதனால யார் யாரையோ நண்பனாக உள்ளே அனுமதிச்சோம்னா அதுவும் இன்னைக்கு காலம் இருக்கிற நிலைமைக்கு யார் என்ற அடையாளம் கண்டுகொள்ளதே முடியாது இதுல பெண்களும் சரி ஆண்களும் சரி நமக்கு யாரோ தோல் கொடுக்கிறாளே நம்ம கண்ணீரை தொடச்சு விடுறாளே நினைச்சுட்டோம்னா எந்த ரூபத்தால யார் நம்ம வாழ்க்கையிலே அப்படியே சூறாவளியா வந்துருவான்னு அடையாளமே கண்டுக்க முடியாது பக்தி ஒண்ணுதான் இது எல்லாத்திலுமே விலகி இருக்க வைக்கும் சொன்னார் அமித்ரம் குருத்தே அமித்ரம் மித்திரன் நமக்கு ரொம்ப வண்டி வரா இருக்கார் ஆனா அவரப்பே தப்பா புரிஞ்சு ஓட ஓட வரைக்கிட்டோம் இருப்பார் கண்டுகொள்ள மாட்டோம் விட்டுட்டோம் விபீஷணன் துரத்து விட்டு அது ஒன்றே போரும் ராவணன் நிரூபிக்க தன் கூட பிறந்த தம்பி எவ்வளவு நல்ல தெரிச்சு சொல்றான் தர்மத்தின் வழி பேசுகிறான் ஆனா சுனிவிட்டம் ஹிதம் வாக்கியம் உத்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவணஹா கால சோதித்த கால தேவத்தையாலே தூண்டப்பட்ட ராவணன் சுடிசல் பேசி விபீஷணனை காலால் உதைத்து நாடு கடத்தி விட்டான் குலப்பாம் நம் குலத்துக்கு கோடரி காம்பாக பிறந்தாய் வழியே போடாது தம்பி சொன்னாவது கருண்டிருக்கணும் இல்ல நல்லத்தை சொன்னான்னாலும் கருண்டிருக்கணும் உறவுக்கார சொன்னாலும் ஏத்துக்கணும் அது கஷ்டமாவே இருந்தாலும் ஏற்றுக்கணும் இல்ல நமக்கு கஷ்டமா இருக்கிறத சொன்னாலும் உறவுக்கார சொன்னா ஏத்துக்கணும் இல்ல உறவுக்காரர் சொல்றார் நல்லத்தை சொல்றார் நமக்கு நல்லதா ஒருத்தர் சொல்றார் விரோதியே சொன்னா கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ரெண்டையுமே பார்க்கல தம்பி சொன்னான்னு பார்க்கல நல்லத்தை சொன்னான்னு பார்க்கல விபீஷண துரத்து விட்டான் இல்லையோ அப்போதே அவனுக்கு கெட்ட காலம் நெருங்கி விட்டது சுனிவிட்டம் ஹிதம் வாக்கியம் நல்லதா சொன்னா பிரியமாக சொன்னான் உக்தவந்தம் விபீஷணம் அரபுற வார்த்தை மென்னு முழுங்கவில்லை நன்குதான் எடுத்து கூறினான் பிரதிகதாம் தாசரகாயம் மைத்திலீன் தாசரதியை குறித்து மைத்திலியை கொண்டதை சமர்ப்பித்து விடு ராமனுடைய பானங்கள் புறப்படும் போது பானங்களாகி இருக்கும் ஆனா வந்து சேரும் போது சராம்ச ஆசீர்விசோபமான் ஒன்னொன்னும் நஞ்சு தடவப்பட்ட தீ தங்குகளை போலே வரும் வேண்டாம் ராமனா நம் குலமே அழிந்து போகும் விளக்கமா தான் எடுத்து சொன்னான் என எடுத்து சொல்லும் ஏதோ அரையும் சொல்லிட்டார் நான் அவர் சொன்னது என்னன்னு புரிஞ்சிக்கவே இல்லை ஒழுங்கா சொல்லியிருந்தானே கேட்பேன் அந்த மாதிரி அவன் குழப்பவே இல்லை நன்னாவே தான் எடுத்து கூறினான் அப்ப நல்ல நண்பனான கூட பிறந்த தம்பியான விபீஷணனை கூட எதிர்த்து திட்டி ஏசி காலால் உதைத்து மறுபடியும் தான் யாரோ அவன்கிறேன் யார அமைத்திரனோ அவனப்பை மித்திரன் நினைத்து கொண்டிருக்கிறான் ரொம்ப நெருங்கிய விபீஷணனை உதைத்து தள்ளி இருக்கிறான் அப்ப அவனும் முட்டாள்தான் கடைசிய சொன்னார் கர்மச்ச ஆரம்பத்தே துஷ்டம் யாரோ தீய செயலை இலக்காக கொண்டு செயல் இது என் இலக்கு ஒத்தரை கெடுக்கிறது இலக்கு அந்த சொத்தை எப்படியான அடைஞ்சு விடுறது என்னுடைய தப்பான இலக்கு தப்பான இலக்குக்கு தவறான திட்டமும் தீட்டுக்கிறான் அப்படி யார் ஆரம்பிக்கிறானோ அவன் இருக்கும் கண்ணன் தெரிவிக்கிறார் நகி கல்யாண கருத்து தஷ்டித்து அர்ஜுனா நல்ல செயலை இலக்காக இதைத்தான் இலக்கடையணும் அப்படின்னு உயர்ந்தத்தை கொண்டு அதற்குன்னு என்னை ஆச்சிரியத்து என் திருவடி பலத்தாலே திட்டமிட்டு செயல்புரிந்தே இல்லி கல்யாணம் கல்யாணமான இலக்கு மங்களகரமான இலக்கு அதை குறித்து ஒருத்தன் நான் அவனுக்கு உதவுகிறேன் ஆனா சமுதாயத்தின் தீமைக்கோ ஆத்மாவின் தீமைக்கோ பரமாத்மாவை பகைத்தோ எந்த இலக்கு வைத்துக் கொண்டு என்ன திட்டம் குறித்தினாலும் அது நிறைவேறாது அவன் கடைசி சில முட்டாளாகத்தான் சொல்லப்படுவான் கர்மச்ச ஆரம்பத்தே துஷ்டம் மாகர் மூட சேத்தசங் ஆகையால் நாம் எப்போது நன்ம தீமகளை அடையாளம் கண்டு இன்னார் நண்பன் நண்பன் அல்லன் அதை பார்த்துதான் சிறந்த நண்பன் தெரியுமா நல்ல நெஞ்சியே நாம் சொல்கும் நம்முடன் நம்பெருமான் அல் அல்லி மாதர் புல்கின்ன ஆயிரம் சோழனிடம் உயர்ந்த சிங்கவெல் புண்ணன் நவநரசிம்ம கஷேத்தன் அகோபல கேத்தம் அந்த அழிவா சொல்வார் அகோபுல நரசிம்மனைப்போம் நீ எனக்கு சிறந்த நண்பன் நல்ல நெஞ்சே நாம் தொழுகும் அதை அப்படியே தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து நன்னா வேலை வாங்கிக்கணும் அதோட நயந்துண்டு போய் தான் வேலை வாங்க வேண்டும் நல்ல நாம் தொழுகும் அப்ப நெஞ்சையே நமக்கு சிறந்த நண்பனாக கொள்ள வேண்டும் நம்முடைய நன்மையை விரும்புபவர்கள் உண்மை பேசுபவர்கள் எந்தாலத்திலையும் உதவ தயங்காதவர்கள் விட்டு ஓடிவிடாதவர்கள் இதபோல நண்பர்களை கொண்டால் அறிவாளி யாருக்கான விருப்பமா அப்ப நல்ல நண்பனை தேடுவோம் இந்த விதூர நீதி உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன்